ீிாமூர் சுந்திரம்ை பாயனம் சூத்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மத்சிக்கம் சாப்பி நமா புலம் மாதராசை புருந்திர் புருருந்தாருளம் தன்லந்தரத்தின்ஞீவ சாட்சி மாத்திரமாய் ந என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுபும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றீ பன்னெண்டாவது பாடல் இவன் அதிகாரியானோன் என்னோடய புத்தகத்தில் நம்பர் பன்னெண்டுன்னு இருக்கு அதனால் உங்களதில் கொஞ்சம் ஏழு இது அஞ்சு அஞ்சு இருக்கும் இவனதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் மூன்றடைந்து வெயில் சகித்திடாப்புழு போல் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே இந்த சாதனம் ஒன்றின்றி சாதிப்பார் உலகில்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் அதாவது ஹேதுஸ்வரூப காரியம் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் இந்த நாளும் பரிபூர்ணமாக அடைஞ்சவனுக்குத்தான் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு முடியும் ஞானம் பெறுவதற்கு யோக்கியத்தை ஆகா ஞானத்துக்கு யோக்கியத்தை சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லப்போனால் ஸ்ரவணத்துக்கு இது யோக்கியத்தை அதுக்கு பிறகு தான் ஸ்ரவணத்துக்கே இது தகுதின்னு சொன்னால் ஞானத்துக்கு தகுதிங்கிறது ஸ்ரவணத்தின் வாயிலாகத்தான் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு தான் இது தகுதி இப்படி இருந்தாலே ஞானம் வந்துடுன்னு அர்த்தம் இல்லை இது ஸ்ரவணத்துக்குத்தான் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது யோக்கியத்தை தகுதி இதை பற்றி இந்த ஹேத்துஸ்வரூப காரியத்தை பற்றி நாலுக்கும் நான் சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது விவேகத்துக்கு ஹேத்துஸ்வரூப காரிய அவதி என்ன அவதி பலம்ங்கிறாங்க ஹேத்து ஸ்வரூபம் காரியம் அவதி பலம் ஐந்து கூறுகிறார்கள் இதை பார்க்கலாம் அந்தஸ்கரண சுத்தி இல்லாதவர்களுக்கு நித்தியா நித்திய வஸ்து விவேகம் உண்டாகாமையின் அந்த கரண சுத்தியே நித்தியா நித்திய வஸ்து விவேகத்திற்கு ஹேத்து சித்த சுத்தி போட்டுக்க வேண்டியது சித்த சுத்தி தான் விவேகத்துக்கு ஹேத்து பிரம்மே உள்ளது ஏனையது அநித்தியமாக உள்ளது என்று சாஸ்திர நிச்சயித்தலே விவேகத்தோட ஸ்வரூபம் இது ரொம்ப ஒன்னு பெரிய விசேஷம் கிடையாது சட்டில் தான் ரொம்ப சூக் பிரம்மைவ சத்தியம் பிரம்ம வெத்திரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படிங்கிறத சாஸ்திர பூர்ணமாக சாஸ்திரத்தின் வாயிலாக சாஸ்திரத்வாரா நிச்சயம் சாஸ்திரத்தின் வாயிலாக நிச்சயம் பண்ணுறது தான் ஸ்வரூபம் அதை நிச்சயித்ததை வந்துதான் நினைத்து கொண்டிருப்பதுதான் ஸ்வரூபம் நிச்சயித்ததை வந்து இப்போ சொன்ன ரெண்டாவது சொன்னது ஸ்வரூபம் மூணாவது அதை சந்தை சதா சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறது வாயிலாக எது அனித்யம் எது நித்தியம் என்று உறுதி செய்தோமோ அதை சிந்தித்து கொண்டே இருப்பது காரியம் நாம் நாலாவது நாமரூப வடிவங்கள் யாவும் அனித்யம் அவை இல்லாதது நித்தியம் என்று நிச்சயித்தல் நிச்சயித்தது எப்படியும் நீங்காமல் இருப்பதே திடப்பட்டிருப்பதே அவதி அவதின்னு சொன்னால் பூர்ணமாக இருக்கிறதுனுடைய தன்மையில் எல்லையது அது திருடமாக இருக்குது ஆக நாமரூப வடிவங்கள் யாவும் அனித்யம் அவை இல்லாதது நித்தியம் என்று நிச்சயித்தது எல்லாவற்றாலும் நீங்காது நன்றாய் திடப்பட்டு இருப்பதே அவதியாகும் அப்புறம் அதனுடைய பிரயோஜனம் புண்ணியலோகப் பிராப்தியே பலன் இதுக்கு பலன் என்னென்னா புண்ணியலோகப் பிராப்தி ஞானம் இல்லை புண்ணியலோக பிராப்தி ரெண்டாவது வைராக்கியத்துக்கு ஹேத்து ஸ்வரூப காரிய அவதி பலம் சப்தாதி விஷயங்களில் தோஷ திருஷ்டி உண்டாகாத போது விராகம் உண்டாகாமையின் விஷயங்களிலுள்ள தோஷ திருஷ்டியே நிகாமுத்திரார்த்த பலபோக விராகத்திற்கு ஹேத்து விஷய தோஷ திருஷ்டி தான் வைராக்கியத்துக்கு ஹேத்து ஆசை இல்லாமல் விஷயங்களை அணுகாமல் பற்றாது விடுத்தலே ஸ்வரூபம் அந்த வைராக்கியத்தின் காரணமாக அந்த விஷயங்களை விடுவதுதான் ஸ்வரூபம் விஷயங்களை விட்டு விடுவது ஸ்வரூபம் மறுபடியும் பற்று உண்டாகாமல் இருப்பதுதான் காரியம் மறுபடியும் பற்று உண்டாகாமல் இருப்பதுதான் காரியம் வாந்தி எடுத்த அன்னம் போல மறுபடியும் விடு பற்றாமல் இருப்பதே காரியம் அது மாத்திரமல்ல எங்கெங்கே நாமரூபம் எத்த எத்தனை நாமரூபம் தத்த தத்திர துக்கம் எங்கெல்லாம் பெயர் வடிவங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் துன்பம் இருக்கிறது என்று பிரத்ய அனுமான பிரமாணங்களால் தெரிஞ்சு நாமரூப விஷயங்களையெல்லாம் நரக்கமாக பார்க்கறதே அவதி அது வேண்டவே வேண்டாம் நரக்கமாக பார்ப்பதே அவதி புண்ணியலோக பிராப்தியே பலம் இது பெரிய தாற்பயம் இல்லை இது ஜாஸ்தி சம்ஸ்கர கிரந்தங்கள் எல்லாம் ஜாஸ்தி இதை பற்றி சொல்கிறது கிடையாது ஆனால் இருக்குது சில புஸ்தகங்களில் இருக்குது அப்புறம் மூணாவது ஷமாதிஷட்க சம்பத்தி யமநியமாதிகள் இல்லாதபோது சமாதி ஷட்க சம்பத்தி இல்லை அதனால் யமநிம நியமாதிகளே சமாதி ஷட்க சம்பத்திக்கு ஏற்று யம நியமம் ஆசன பிராணாயாம பிரத்தியாகாரம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சமாதி சட்க சம்பத்திக்கு ஹேத்து சித்த நிரோதம்தான் ஸ்வரூபம் மனசை நன்றாக கட்டுப்படுத்துகிறதா ஸ்வரூபம் வியவகார க்ஷயமே காரியம் வெளி விவகாரங்களை பரிபூர்ணமாக விட்டுவிடுவதே காரியம் பிரவிற்த்தியற்று சுழுத்தி அவஸ்தையைப் போல விஷயங்களை மறத்து மறந்திருத்தலே அவதி பிரவிறத்தியற்று சுசுக்தி அவஸ்தையை போல விஷய சுசுக்தி அவஸ்தையில் எப்படி விஷயங்களை இல்லையோ அது மாதிரி மறந்திருக்கிறது தான் அவதி புண்ணியலோகப் பிராப்தியே பலம் இதுக்கும் புண்ணியலோகப் பிராப்தி தான் பலன் அதே மாதிரி மோக்ஷத்துக்கு முமுக்ஷுத்துவத்துக்கு ஹேத்து சத் சங்கம் சத்சங்கமே முமுக்ஷுத்துவத்துக்கு ஹேத்து சாது சங்க பழக்கம் இல்லாதபோது அத்தியந்த துக்க நிவர்த்தியும் தடையற்ற ஆனந்தமுமாகிய மோட்சத்தின் கண் தீவிர இச்சை உண்டாகாமையின் சாது சங்க பழக்கமே முமுட்சுத்துவத்திற்கு ஹேத்து அத்தியந்த துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தியான மோட்சத்தில் இச்சையே வர்றதில்ல சத் சங்கம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இல்லை சத்சங்கமே முமுக்ஷுத்துவத்துக்கு ஹேத்து அப்புறம் மனைவி மக்கள் அர்த்தங்களில் சிறிதேனும் இச்சையின்றி மோட்ச மாத்திரத்தில் உள்ள இச்சையே ஸ்வரூபம் அதாவது மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இவர்களிடத்தில் இச்சை இல்லாமல் மோட்சத்தில் மாற்றம் இச்சை இருக்கிறதா ஸ்வரூபம் நல்ல சத்குருவை அடைவதே காரியம் சத்குருவை அடைவதே காரியம் ஸ்ரோத்ரிய பிரம்ம குருவை அடைவதே இதனுடைய காரியம் முமுட்சத்துவத்தினுடைய காரியம் குருவிற்கு செய்யும் தொண்டொன்றையே கை கொண்டு ஏனைய கருமங்களை எல்லாம் விட்டுவிடலே அவதி குரு சேவையே அவதி புண்ணியலோக பிராப்தியே பலம் ஆக விசாரத்துக்கு இது யோகியத்தை வச்சுக்கணும் இது வேதாந்த விசாரம் செய்யறதுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி யோகியத்தை என்று புரிந்து வேண்டும் ஆகையினால ஞானத்துக்கு கூட சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடையாது ஹேத்து கிடையாது விசாரந்தான் ஞானத்துக்கு ஹேத்து ஆனால் விசாரத்துக்கு ஹேத்து இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுறது தான் அதனுடைய செயல் ஆக இந்த ஹேத்துஸ்வரூப காரிய அவதி பலம் நாலு சொன்னேன் ஃபலமும் சேர்த்துக்கணும் ஹேத்துஸ்வரூப காரிய அவதி பலம் என்று ஐந்தும் பரிபூர்ணமாக அமைந்திருக்க வேண்டும் என்று முதல் வகுப்பில் சொன்னதுனால இதை விளக்கி சொன்னேன் அப்போது சாதன சதுஷ்டய சம்பத்தி பரிபூர்ணமாக இருக்கிறவன் தான் மோக்ஷத்தை அடையறத்துக்காக பிரயத்தனம் பண்ணுகிறான் பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே பதறினானேன்னா என்ன எங்கே குரு இருக்கார் எதை இந்த சம்சார துக்கம் வந்தது எப்படி இது போகும் இதை நிவர்த்திக்கிற உபாயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் யார் அவர் எங்கே இருக்கார் அவரை எப்படி போய் அடைவோம் அப்படின்னு பதறினான் ஆ குருவை அடைய வேண்டும் என்று நாட்டம் கொண்டான் பவமறு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே அதுக்கு பிறகு என்னாயிற்று குரு உபசதனம் பரீட்சியலோகான் கமச்சித்தன் ப்ராம்மணோ நேத மாயன் நாஸ்து தானம் சூருமே வாபிட்சேத்து சமித் பாணிஸ்யம் ப்ரஹனிஷ்டம் முண்டகோபனத்தில் படிச்சிருக்கீங்க அதாவது கர்மித்தன் லோக்கா பரீட்சிய கர்மத்தினால் அடைஞ்ச உலகத்தையெல்லாம் விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கர்ம பரீட்சலோக்கான் கர்மச்சித்தான் பிராமணா நிர்வேதமாண விவேகி நிர்வேதமாக நிர்வேதம் ஆயாத்து சொன்னால் வைராக்கியத்தையே அடைவான் பரீட்சலோகாள் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாக அப்புறம் நாஸ்தி அகிருத்திருத்தேன அகிருங்கிறது மோட்சம் கிருத்தேன நாஸ்தி கர்மத்தினால் மோக்ஷம் அடைய முடியாது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் நாஸ்தி அகிருத்த கிருத்தேன அதனால் என்ன பண்ணணும் ஞானத்தினால தான் மோக்ம் அடைய முடியும் ஞானத்தை பெறுவதற்காக தத்து விஜானார்த்தம் அந்த அந்த விஷயத்தை நன்கு தெரிந்து கொள்வதற்காக சஹா குருமேவ அபிகச்சேத் அவன் குருவையே நாடிச் செல்ல வேண்டும் சஹா ஏவ சஹா குருமேவிகச்சேத் சஹா அபிக்சேத் ஏவ ஏ ஏவகாரம் மூணு இடத்துல சேர்க்கணும் சொல்லியிருக்காங்க சஹா ஏவ அபிகச்சேத் அவன்தான் போகணும் இந்த யோக்கியத்தை உள்ளவன்தான் போகணும் அவன் போய்த்தான் ஆகணும் அவன் குருகிட்ட தான் போகணும் அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்கிறோம் சா குருமே அபிகச்சேத்து சமித் பாணி சன் சை கையில் சமித்து குச்சியை எடுத்துக்கொண்டு சமீத்து எப்படி தானாகவே விழுந்திருக்கோ அது மாதிரி நானே உலக விஷயத்துலேருந்து நன்றாக விழுந்து விட்டேன் நழுவி விட்டேன் அப்படிங்கிறது அடையாளமாக காட்டுறது ஒரு குச்சி எடுத்துன்னு போகணும் சமித் பாணி எப்பேற்பட்ட குருன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சேத் நன்றாக சாஸ்திரம் அறிந்து அந்த சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த குருவை நாடி சொல்ல வேண்டும் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது எல்லாம் இதை வந்து நினைவுபடுத்திக்கலாம் அதுக்காக இந்த மந்திரம் தெளிவாக சொல்லியிருக்கெல்லாம் இப்போ அடுத்த பாடல் குருவை சென்று வணங்குதலை காட்டுகிறது இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் குரு உபசதனம் தமிழில் சொன்னால் ஆசிரியரை அணுகுதல் மெய்யறிவு பெற மெய்யுணர்வு பெற ஆசிரியரை அணுகுதல் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி அப்படின்னு மெய்யுணரல் அதிகாரத்திலேயும் திருக்குறளில் சொல்லியிருக்கு அதாவது முறைப்படி இதை கற்று கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் ஈண்டு இவ்வுலகத்தில் கற்று நன்றாக தத்துவங்களை கற்று மெய்ப்பொருளை அறிந்தவர்களுக்கு மறுபடியும் பிறவி வராது மறுபடியும் துன்ப இன்பங்களில் உலக துன்ப இன்பங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் அடுத்த பாட பாடலை படிக்கலாம் இவர் உரையாசிரியர் தீவிர ஜிக்ஞாசையின் அனந்தரம் அதிகாரியின் விவகாரத்தை சொல்லுகிறார் இதுலேருந்து ஒன்று தெரியுது முமுக்ஷு பிகம் ஜிக்னாசு முமுக்ஷு வந்து ஜிக்னாசுவாக மாறுறான் அதையும் சொல்லிவிடுறோம் முமுக்ஷு வந்து ஜிக்யாசுவாக மாறுறான் முமுக்ஷுங்கிறது மோக்ஷம் அடையணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் ஆனால் அந்த மோக்ஷம் வந்து ஞானத்தினால்தான் அடைய முடியும் அந்த ஞானத்தை உபனிஷத்தை சிரவணம் பண்ணா தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போகிறவன் ஜிக்யாசு நிறைய பேர் மூட்சுக்கள் ஆனால் ஜிக்னாசுக்கள்னு சொல்ல முடியாது மோட்சத்தை அடையணுங்கிற விருப்பம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து மோக்ஷத்துக்கான சாதனம் தெரியாது அதில் மோக்த்துக்கான சாதனம் வந்து பூஜையாக மோட்சத்துக்கான சாதனம் வந்து தியானமாக மோக்ஷத்துக்கான சாதனம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் மற்ற ஞானத்தை தவிர மற்ற சாதனம் கிடையாது மற்ற சாதனங்களெல்லாம் ஆபேட்சிக்கமாக தான் மோட்சத்தை கொடுக்குமே தவிர ஆத்தியமாக மோட்சத்தை கொடுக்காது அதனால் ஜிக்யாசை ஏற்படணும் ஜிக்யாசா ஜிக்யாசான்னா ஞாத்தும் இச்சா அதனால் உண்மையை அறியறதுக்காகத்தான் மோக்ஷம் வந்து ஞான ஞானகம்யம் ந தூ தியானகம்யம் தியானத்தினாலேயோ மற்றதுனாலையோ அடையக்கூடியதல்ல மோக்ஷா ஞானகம்யா ஞானப்பிராபியா அதனால விவரமாக ஜிக்னாசுவாக மாறியாச்சு அதனால ஞானம் பெறத்துக்காக குருக்கிட்ட போகிறான் சாதனம் எதுன்னு தெரிஞ்சு சாத்தியம் என்ன அந்த சாத்தியத்துக்கு சாதனம் என்னன்னு தெரிஞ்சுகிட்டு இருக்கான் மோக்ஷத்துக்கு சா விரும்புகிறது மோக்ஷம் அதுக்கு சாதனம் ஞானம்னு தெரிஞ்சிருக்கேன் அதுதான் விவேக சூடாமணி தெளிவாக சொல்லித் முமுக்ஷுத்துவத்தை வந்து ஜிக்யாசுத்வமாவே சொல்லித் அகங்காராதி தேகாந்தான் பந்தான அஜான கல்பித்தான் அவபோதேன மோக்தும் இச்சா தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதன் மூலம் விடுதலை பெற விரும்புகின்ற தன்மையே முமுக்ஷத்துவம் என்று சொல்லப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியது விவேக சூடாமணி அதை ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா மோக்ஷம் வந்து நிறைய சாதனங்களை பல பேர் தப்பாக சொல்கிறதுனால தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும் மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானந்தான் என்ன ஞானம் பந்தமே அஜான கல்பித்தம் அதனால் மோட்சம் தேவையில்லைங்கிற ஞானம் ஸ்வரூபம் பிரம்மன்கிற ஞானந்தான் வேதாந்தத்தில் உபதேசிக்கப்படுகிறது ஆனபின் மனைவி மக்கள் அர்த்தவேஷனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பியோடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று வைணங்கினானே ம சென்டென்ஸ் இதுதான் ஞான சர்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே இதுதான் முக்கியம் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு எப்படி போனான்னு ஆன பின் ஆன பின்னா இவ்வாறு தகுதிகளை அடைந்த பின் ஒரே ஆசிரியர் இவ்வாறான தீவிர ஜிக்ஞாசையின் அனந்தரம் உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நன்கு உண்டான பிறகு ஆன பின் சொன்ன சாதன சதுஷ்டய சம்பத்தியை பரிபூர்ணமாக அடைந்த பிறகு தீவிர ஜிக்ஞாசையை அடைந்த பிறகு மனைவி மக்கள் அர்த்த ஏஷனைகள் மூன்றில் புத்திரேஷனா தாரேஷனா லோகேஷனா மனைவி அர்த்த ஏசனை மனைவி மக்கள் அர்த்தம்னு போட்டிருக்கு நாம் புரிஞ்சுக்கணும் பூமி மனைவி மக்கள்லாம் ஒன்றா தான் எடுத்துக்கப்படுவோம் பொன்னிலம் மாதராசை தான் சொல்லியிருக்கு முதல்ல பொன்னாசை நிலத்தாசை மாதராசை மனைவி மக்கள் அர்த்த ஏசனைகள் மூன்றில் இந்த பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை எல்லாத்துலேயும் தாரம் புத்திரர் தனமன்னும் ஏசனாத்திரயங்கள்னு சொல்லியிருக்கார் ஆனால் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மனைவியிலேயே மக்கள் அடங்கி போயிடுறது அதில் புன்னிலம் மாதிரி ஆசைங்கிற தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே இடத்துல இருக்கிற அபிமானம் குழந்தைங்கள்ட்ட இருக்கிற அபிமானம் பணத்தில் இருக்கிற அபிமானம் இதில் எல்லாம் பரிபூர்ணமாக விடுபட்டு இந்த அபிமானங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு மூன்றில் விடுபட்டு எப்படி விடுபட்டுருக்கான் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போலே விடுபட்டு காணவர்னு சொன்னால் வேடர்கள் வலையில் பட்டு மான் அப்படிங்கிறதுக்கு வலையில் வலையை விரித்து வச்சிருப்பான் சிலமான் தப்பிச்சு போயிடும் பலமான் அகப்பட்டுடும் சிலமான் தப்பிச்சுடும் அது மாதிரிங்கிறார் வலையில் பட்டு கை ஓடும் மான் போல கையில் அகப்படாமல் நிற்கும் செல்லும் மானை போல வேடர்களுடைய வலையில் அகப்பட்டு கைதப்பை ஓடும் மான் போல் அவ்வலையை கிழித்து கொண்டு அவர்கள் கையில் அகப்படாமல் ஓடா நிற்கும் மானைப் போல ஓடா நிற்கும்னா செல்லும்னு அர்த்தம் இது தமிழ் பாஷை இப்படி நல்ல உதாரணம் இது அது மாதிரி நம்மளும் வந்து உலகத்தில் வந்து இந்த மாய பிரபஞ்சத்தில் வந்து இந்த பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசைங்கிற வலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறது நான் போல திருஷ்டாந்தம் இது எப்படி விடுபட்டான்ங்கிறதுக்கான திருஷ்டாந்தம் இது அப்படி போல் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே நல்ல குருவை பார்த்து ஞான சர்க்குரு ஞானம்னா தத்துவஜானத்தை உபதேசம் பண்ணுறவர் சத்துன்னு சொன்னால் தர்மசாஸ்திரத்தின்படி வாழ்பவர் அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் ஞான சத்து குரு குருன்னு நன்றாக உபதேசிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் ஆ தத்துவ ஞானத்தை நன்கு அறிந்து தர்ம வழியில் நின்று தான் அறிந்த விஷயத்தை நன்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவரை சென்று கண்டு அவரை நன்றாக கண்குளிர தரிசனம் செய்து நன்றாக வணங்கினானே வீழ்ந்து வீழ்ந்து வணங்கினானே பலமுறை வலம் வந்து பணிந்த உரையாசிரியர் ஞானாச்சிரியரை ஞானாச்சாரியரை தரிசித்து நன்றாக வணங்கினான் அவருக்கு சந்தோஷம் உண்டாக புரிஞ்சுக்கணுமோ இல்லை அவருக்கு சந்தோஷம் என்னால் வருதுன்னு அர்த்தம் இல்லை நல்ல சிஷ்யன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்திர புஷ்பாதிகளால் திருவடியில் அர்ச்சித்து பன்முறை வலம் வந்து பணிந்தனன் அதை எப்படி சும்மா ஒன்றும் பண்ணலை போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் பெரியவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மரியாதைக்காக ஏதாவது பழங்களை எடுத்துக்கொண்டு போகணும் குழந்தையை பார்க்கிறதா இருந்தாலும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்ப்பதாக இருந்தாலும் அந்தணனை பார்ப்பதாக இருந்தாலும் அரசனை பார்ப்பதாக இருந்தாலும் வெறும் கையோடு செல்லக்கூடாது சாஸ்திரத்தில் சமைத்து எடுத்து சமைத்து சொல்லியிருக்கு பக்குவத்தை காட்டுறதுக்காக அதெல்லாம் உபலக்ஷணம் என்னென்ன ஒரு மரியாதைக்கு போகணும்னு அர்த்தம் அதுக்காக வெறும் கையோடு போகக்கூடாது போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் போன அந்த அதிகாரியானவன் எதிர் இருந்து போனவன் வீட்டை துறந்து போனவன் வீட்டில் அபிமானத்தை நன்கு துறந்து போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் இருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று போகாத வண்ணம் சென்று சென்றுனா இவன் போனாங்கிறது தெரியுது குருவத்துக்கு வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலை நீங்கள் வாங்க பாடம் சொல்லுங்கள் உங்களுக்கு பைசா தரேன்னா அப்படிலாம் இல்லை அவர் வந்து முற்றும் துறந்தவராச்சே அப்படி தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுருக்கு அதனால் சென்று வணங்கினானே நம்ம தான் குருவை சென்று அடையணுமே தவிர குருவை இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு பாடம் சொல்லுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் தப்பு கிடையாது அது அவரும் விரும்பணும் ஆனால் நாம் போய் படிக்கிறது தான் உத்தமம் இல்லை சென்று ஞான சர்க்குருவை கண்டு ஓர் எல்லையில் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கார் ஒரு சுவாமிகள் நம்ம தான் போய் வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணுறதுங்கிறது ரெண்டாம் அம்சம் தான் நம்ம தான் போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு சென்று வணங்கினானே நன்றாக வணங்கினானே கண்டு வணங்கினானே கண்குளிர கண்டு பார்த்து வணங்கினானே தரிசனம் செய்து ஏசனை விருப்பம் ஏசனைனா என்ன விருப்பம்னு போடுறார் அது விரும்பப்படு பொருள்களுக்கு ஆகு பெயராயிற்று அதனால் மான்போர் போனவன் என்று மானை ஓமானமாகச் சொன்னது இங்கனம் துறந்தவனுக்கு குடும்பத்தின் கண் மீண்டும் எண்ணம் எழாமையின் என்க போன மான் திரும்பவும் வருமா வராது அது மான் போலன்னா இங்கனம் துறந்தவனுக்கு குடும்பத்தின் கண் மீண்டும் எண்ணம் எழாமையின் என்கான சர்க்குரு என்றது ஆசிரியர் இலக்கணம் ஞான சர்க்குருவை கண்டு என்றதால் சரியை கிரியை யோகங்களை உபதேசிப்பவரும் உதர நிமித்தம் பொருள் விளைவான் ஞானி என்று பெயரிட்டு கொண்டிருப்பவரும் ஆகிய அனாச்சாரியரை விட்டென்பது அர்த்தாபத்தியால் பெற்றான் அர்த்தாபத்தி இதிலேருந்து என்ன தெரியும் ஞான கண்டுங்கிறதுனால சரியை கிரியை யோகங்களை உபதேசிப்பவரை சொல்லலை கர்மா மந்திர மந்திரங்களைலாம் உபதேசிக்கிறவரை குரு நீங்கள் சொல்லலை அது மாத்திரமல்ல உதர நிமித்தம் சரீரத்துக்காக சாப்பாட்டுக்காக வேண்டி ஞானி என்று பெயரிட்டு கொண்டு இருப்பவருங்கிறார் இருந்திருக்கு அந்த காலத்திலேருந்து இருக்குது அதனால் ஞானி என்று பெயரிட்டு கொண்டு இருப்பவரும் விட்டென்று அர்த்தாபத்தியால் பெற்றான் அர்த்தாபத்தின்னா இது அர்த்தாபத்தி பிரமாணம் ஞான சர்க்குருவைன்னு சொன்னதினால அவங்களையெல்லாம் விட்டுட்டுன்னு அர்த்தம் இருக்குங்கிறார் வணங்கினான் என்றது குரு சேவை சேவையினாலே தான் உபதேச ரூபமான திருஷ்டபலத்திற்கு ஹேத்துவாகிய சந்தோஷம் குருவுக்கு உளதாகும் என்று அறிஞர் கூறுவதால் நன்றாக என்பதற்கு சந்தோஷம் உண்டாகவென்று பொருளுரைக்கப்பட்டது நன்றாக வணங்கினான் என்ன அவருக்கு சந்தோஷம் ஏற்படும்படி அதாவது குருவுக்கு சேவை செஞ்சாதான் உபதேச ரூபமான திருஷ்டபலம் கிடைக்குமா என்ன சொல்கிறார் இல்லாட்டி சேவை செய்யலேன்னு சொன்னால் அது ஒரு அது வந்து திருஷ்டபலமான உபதேசம் கிடைக்காது அதிருஷ்டபலமான புண்ணியம் கிடைக்கும் திருஷ்டபலமான உபதேசம் பண்ணணும் வேணும்னா அவருக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவருக்கு சேவை செய்யணும் நன்றாக என்பதற்கு சந்தோஷம் உண்டாகவென் உண்டாகவென்று பொருள் உரைக்கப்பட்டது இதற்கு திருக்கரண சுத்தியாகவென்று பொருள் கூறுவாரும் உலர் திருக்கரணசுத்தினா மூன்று மனசு வாக்கு காயம் மூன்றும் தூய்மையுடன் குருவை வணங்கினான் மனதாலும் வாக்காலும் குருவை நன்கு வணங்கினான் குரு சேவை ஆப்தம் அங்கம் தானம் சர்பாவம் என நான்காம் இவைகளை வேதாந்த சூடாமணியில் காண்கொரு டெக்ஸ்ட் இருக்கு ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம்னு குரு சேவை நான்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாய் அறிய வேண்டில் விசாரசாகர கிரந்தத்தில் மூன்றாம் தரங்கத்தில் கண்டாவது கேட்டாவது அறிக விசாரசாகரத்தில் மூன்றாவது தரங்கத்தில் இருக்குது தெரிந்து கொள்ளுங்கள் இருக்குது அந்த புஸ்தகம் இருக்குது நம்ம இல்லைனா வாசிக்கலாம் அது இவ்வளவு மகி ம விஷயங்கள் தானம் சத்பாவம் பார்த்து சொல்கிறேன் நான் இல்லை இந்த தகுதி ஏற்பட்ட பிறகு குருவை சென்று வணங்கினான் எப்படி போனாங்கிறத சொல்கிறார் சந்யாசம் பண்ணி கொண்டு சந்நியாசம் பண்ணி சந்யாசம் பண்ணால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் அபிமானத்தையாவது விட்டுட்டு இனிமே இதில் நம்ம அபிமானம் வைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை நன்றாக வைத்து கொண்டு தகுதி வாய்ந்த குருவை சென்று அவர் மகிழ்ச்சி அடையும்படி அவர் நன்கு உபதேசிக்கும் வண்ணம் தன்னுடைய வெளிப்பாட்டை தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினான் இது பேர் ஸ்ரத்தா பிரகடனம்னு பேர் நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுறது அவருக்கு சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவது நீங்கள் நன்றாக உண்மையை உணர்ந்திருக்கிறீர்கள் அந்த உண்மையை நாங்களும் உணர விரும்புகிறோம் தாங்கள் கூறுகின்ற வாக்கியங்களை நாங்கள் நன்றாக நம்புவோம் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் வெளியில் காட்டணும் இல்லாட்டி அவருக்கு எப்படி தெரியும் குருவுக்கு எப்படி தெரியும் நீங்களே கண்டுபிடிங்க நான் இதுக்காக வந்திருக்கேன் பாருங்களேன் கண்டுபிடிங்களேன்னு எனக்கு என்னது அந்த வேலம்பர் வந்து அவர் வந்து எந்த ஒரு சாந்தியை அவர் அடைஞ்சிருக்காரோ அதை நாமளும் முக்கியம் அதுக்காக அவர் அதுக்கு அதுக்கான உபதேசத்தை அவர் செய்யணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக சேவை புரிய வேண்டும் அடுத்த பாடல் உபதேசம் பண்ணணும் போன காரியத்தை பார்க்கணுமே போன காரியத்தை மனதில் நினைத்து பார்க்கணும் அது வணங்கினின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தா உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னலைச் சின்னமாக்கி இனங்கிய குருவே என்னை இரட்சித்தல் வேண்டும் என்றான் வணங்கினின் ரழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினே ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷபாச பின்னலைச் சின்னமாக்கி இனங்கிய குருவே என்னை இரட்சித்தல் வேண்டுமென்றான் வணங்கி நின்று அழுது சொல்வான் வணங்கி நன்றாக நமஸ்காரம் செய்தான் அப்புறம் நின்று உட்காரலேன்னு அர்த்தம் முன்னால் உட்கார்ந்து உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல அப்படின்னு உட்கார்ல நின்று வணங்கி நின்று பணிந்து எழுந்து இரு கரங்கூப்பி அப்படிங்கிறார் பணிந்து எழுந்து இரு கரங்கூப்பி அழுது சொல்வான் துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் இந்த மாயமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகத்தினால் அது வந்து எல்லார்ட்டையும் கேட்டு சொல்கிறான் மாயங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலை புரிஞ்சுட்டு இருந்தால் எப்படி குருவிட்ட வருவான் இல்லை மாய வாழ்வெனும் சோகத்தால் பொய்யான சம்சார வாழ்வெனும் துக்கத்தினால் இதெல்லாம் ஆபாத்த ஜானம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை கேட்டிருக்கான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் குருக்கிட்ட வந்திருக்காங்க வணங்கி நின்று அழுது சொல்வான் பணிந்து எழுந்து இரு கரங்கூப்பி நின்று இறங்கி விண்ணப்பம் செய்வான் அப்படிங்கிறார் மாய வாழ்வு எனும் சோகத்தால் பொய்யான சம்சார வாழ்வென்னும் துக்கத்தினால் உணங்கினேன் யான் அ அ அ அ அ அ அ அ அ அநேகாலமாக வா வா வா வாடினேன் ரொம்பறேன் இந்த வா சம்சாரத்தினால் மிகவும் சிரமப்படுகிறேன் ஐயனேங்கிறது முதல்ல போடுகணும் ஐயனே உணங்கினேன் என் உள்ளமே குளிரும் வண்ணம் என்னுடைய ஹிருதயம் குளிர்கிறபடி என்னுடைய அந்தக்கரணம் சீத்தளமாகும்படி தமிழ் வியாக்கியானது என் உள்ளமே குளிரும் வண்ணம் என்னுடைய அந்தக்கரணம் சீதளமாகும்படி குளிரும்படி பிணங்கிய கோஷ பாச பின்னலை பிணங்கியன்னா ஒன்றினுள் ஒன்றாக பிணங்கியங்கிறதுக்கு இந்த மாதிரி சொற்கள்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் பிணங்கியன்னு சொன்னால் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக நன்றாக பிணங்கியிருக்கு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் பிணங்கிய கோஷ பாச இந்த கோஷம் பஞ்ச கோஷங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கான் அதை வைத்து கொண்டு சொல்கிறான் கோஷ பாசப்பின்னலை பஞ்ச கோஷங்களில் யான் எனது என எழும் அபிமான ரூபமான பந்தத்தை கோஷ பாசப்பின்னல்னால் என்ன அர்த்தம் இந்த கோஷங்களில் மூடிய என்னுடைய ஸ்வரூபத்தை மறைத்திருக்கின்ற இந்த பஞ்ச என்னுடையது நான் என்கின்ற அபிமானம் இருக்கிறது அதுதான் பாசப்பின்னல் யான் எனது என்னும் அபிமானமே பாசப்பின்னல் கோஷ பாச பிணங்கிய கோஷம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கோஷங்கள் அன்னமய பிராணமய மனோமய விஜானமயம் ஆனந்தமய கோஷங்கள் இதில் பாசப்பின்னலங்கிறது யான் எனதுங்கிற அபிமானம் அதனை என்ன பண்ணணும் சின்னமாக்கி சின்னமாக்கி எல்லாம் சம்ஸ்கிருத பதம் சின்னமாக்கின்னு சொன்னால் அதை நன்றாக நீக்கி சின்ன சம்சையாக அது மாதிரி சின்னமாக்கினா அழுத்து சின்னமாக்கினா இந்த இதில் இந்த இதெல்லாம் நம்ம சின்னம்னு சொல்கிறோமே அதெல்லாம் அந்த அது வந்து சின்னகா அது சின்னம்னு பேர் சின்னம்ங்கிறது சம்ஸ்கிருதம்தான் தமிழில் சொல்கிறோம் இல்லையா யானை சின்னம் குதிரை சின்னம் அதுவும் சம்ஸ்கிருதம்தான் அது சின்னகா இது வந்து சின்ன அது வந்து ஹா வரும் நா வரும் சின்ன சின்னஹ அது வந்து சின்னம் தமிழ் அப்படி சொல்கிறாங்க இல்லை பிணங்கிய கோஷபாச பின்னலை சின்னமாக்கி அடியோடு அழித்து இணங்கிய குருவே இணங்கிய குருவே இணங்கிய குருவேன்னு சொன்னால் எல்லா விதமான நன்மைகளும் இணைந்திருக்கின்ற குருவே அனைத்து நன்மைகளும் பொருந்தியுள்ள குருவே துக்கிகளான என் போலிகளை ரட்சிக்க கருணையே திருவுருவாக பொருந்திய குருவே அப்படிங்கிறார் என்னிடத்தில் இருக்கக்கூடியது துக்கியாக்க போலி இது அதெல்லாம் வந்து நீக்கி என்னை வந்து காப்பாற்றணும் அபிமானத்தை நீக்கி என்னை காப்பாற்றணும் ஐயனே குருவே இணங்கிய குருவே இந்த ஐயனே குருவேங்கிற இங்கே சேர்த்துக்கிறார் அவர் உரையாசிரியர் முதல்ல இருக்கிற ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம்ங்கிறத இதோடு சேர்த்துக்கிறார் ஐயனே குருவே எனது பிதாவாகி ஆச்சாரியரே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் நாயேனை காத்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான் அவ்வளவுதான் வந்து நமஸ்காரம் பண்ணியாச்சு வணங்கி நின்று அழுது சொல்லியாச்சு நான் வந்து சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன் இந்த சம்சாரத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த அபிமானத்தை நீக்கி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அனுகிரகம் பண்ணணும்னா உபதேசம் பண்ணணும்னு அர்த்தம் உள்ளம் சம்சார அபிமானத்தினால் அடைந்துள்ள துக்கம் அதனோடு சம்பந்தத்தால் தனக்கு வந்ததாகலான் அது சீதளமாக ஆகில் தானும் சீதளமாகலாம் என்னும் கருத்தினால் உள்ளமே குளிரும் என்றான் இது ஒரு நோட்டு டிப்பணி மாதிரி கொடுக்குறார் ஃபுட் என்ன சொன்னால் உள்ளமே குளிரும் வண்ணம்னா உள்ளம் ஏன் வந்து குளிராமல் சூடாக இருக்குன்னா அதுக்கு காரணம் சம்சார அபிமானத்தினால் வந்தது ஆகையினால உள்ளம் குளிர்ந்து விட்டால் தான் வந்து குளிர்ந்து விடலாம் அப்படிங்கிறதுனால உள்ளம் அது சீதளமாகில் தானும் சீதளமாகலாம் உள்ளம் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் நிம்மதியாக இருக்கலாம் என்னுடைய உள்ளத்துக்கு தான் ப்ராப்ளம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பற்றை நீக்குங்கள் இந்த மனசோடு வச்சுருக்கிற சம்பந்தத்தை நீக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அது எப்படி நீக்கிறதுங்கிற உபா உபாயத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும் ஏன்னா இந்த சூழ்நிலையே எல்லோரும் அந்த சாஸ்திர விஷயத்தை அடிக்கடி சொல்கிறதுனால முறைப்படி தெரிந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறான் ஆனால் இவனுக்கு எல்லா விஷயமும் கேள்விப்பட்டிருக்கான்னு தெரிகிறது விவரம் தெரிஞ்சு போகிறான் இவர்கிட்ட போ எல்லாத்துக்கும் கேள்விப்படுறான் அங்கங்கே பேசுகிறத கேட்டதை வச்சுக்கொண்டு அதுக்கு பேர் ஆபாத்த ஜானம்னு பேர் செகண்டரி நாலெட்ஜுன்னு பேர் இந்த ஆபாத்த ஜானத்தினால் குருக்கிட்ட போயிருக்கான் இப்போ வேண்டியது அவனுக்கு பிரத்யட்ச பூர்ண ஜானம் இப்போ நேரடியான பூர்ண ஜானம் வேணும் அடுத்தது இனி அவர் உபதேசம் செய்கிறார் குருவானவர் இவன் தகுதியான சிஷ்யன்கிறத தெரிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறார் சேவையினால் குருவை சந்தோஷிப்பித்து தனது குறையை இறத்தான் இப்ப பார்த்தது இனி குறையிறந்த சீடனுக்கு ஆச்சாரியர் செய்த அருளினை இனி கூறுகின்றார் அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமீன் மீன் பறவை போல தன்னகங் கருதி நோக்கி தடவி சந்நிதியுத்தீ உன்னது பிறவி மாற்றும் உபாயமொன்று உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையுமென்றா அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் போல தன்னகம் கருதி நோக்கி சன்னிதி இருத்தி, உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேற்பாயாகில் தொடர்பவம் தொலையுமென்றான் குருநாதர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு துவங்குவது முதல்ல என்ன பண்ணினார்னா அன்னதன் சிசுவை அண்ணன்னா அப்படி குறை கூறி இறந்த அப்படியெல்லாம் பேசின அந்த சிஷியனை பார்த்து இல்லாட்டி இன்னொரு பாடம் இருக்குது அன்னை தன் சிசுவை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது ஆனால் அன்னை தன் சிசுவைங்கிற பாடத்தை காட்டிலும் அன்ன தன் பாடம்தான் பிரசித்தமாக இருக்குது அண்ணன்னா அவ்வாறு வணங்கிய அவ்வாறு வணங்கி விண்ணப்பித்து கொண்ட தன் சிசுவை தன் சிசுவைங்கிறது தன்னுடைய சிஷியனை தன்னுடைய இந்த இடத்துல சிசுவைனா தன்னுடைய குழந்தை போன்று பாவித்து அதை எப்படி பண்ணா ஐயன் ஐயன்கிறது முதல்ல போட்டுக்கணும் ஐயன் ஐயன்னா குருநாதர் ஆமை மீன் பறவை போல தன் அகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி இதெல்லாம் வந்து வழக்கமாக சொல்கிற தீட்சை முறைகள் சங்கல்பதீக்ஷா சக்ஷு தீக்ஷா ஸ்பர்ஷ தீக்ஷா அப்படின்னு தீட்சை மூன்று விதமாக சொல்லப்படுகிறது சிஷ்யனுக்கு ஞானம் உண்டாகணுங்கிறதுக்காக முதல்ல குருவானவர் இவனுக்கு நாம் சொல்லக்கூடிய உபதேசங்கள் நன்றாக மனதிலே பதிய வேண்டும் நாம் எந்த ஒரு மோக்ஷத்தை அடைந்திருக்கிறோமோ அதே மோக்ஷம் இவனுக்கும் சித்திக்க வேண்டும் என்று குருநாதர் முதலில் மனசில் சங்கல்பம் பண்ணணும் மனசில் சங்கல்பம் பண்ணுறதுக்கு பேர் சங்கல்பதீட்சான்னு பேர் இந்த சங்கல்பதீக்ஷை வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது சிஷ்யனு கூட தெரியாது குருநாதர் மனசில் சங்கல்பம் பண்ணுறார் இவன் ஞான சித்தி அடைய வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணுறதுக்கு பேர் சங்கல்பதீஷான்னு பேர் அது தன் அகம் கருதி தன் அகம் கருதிங்கிறது சங்கல்பதீட்சையை குறிக்கிறது அப்புறம் வந்து கருதிங்கிறது மனசுக்குள்ளே நினைக்கிறது இவனுக்கு ஞானம் உண்டாகணும் பரிபூர்ணமாக ஞான சித்தி ஏற்படணுங்கிறது நோக்கிங்கிறது அவனை நல்லா உத்து பார்க்கறது இரண்டு கண்களாலும் அவனுடைய வடிவத்தை உற்று பார்ப்பது ஏன்னா இவர் நீண்ட நாள் ஆன்மீக சாதனைகள்லாம் செய்யறதுனால உற்று பார்த்தாரே ஆனால் அதனால சில நன்மைகள் ஏற்படும் ஆகையினால அவனை வந்து நன்றாக உற்று பார்த்து மனசுக்குள்ள நினைக்கிறது கண்ணால் பார்க்கறது அதுக்கு பேர் சக்ஷு தீக்ஷைன்னு பேர் பரிபூர்ணமாக நன்றாக உற்று பார்ப்பது இதுக்கு பேர் சக்ஷு தீக்ஷை நல்லா கொஞ்சம் நேரம் நிதானமாக பார்க்குறது சக்ஷு இது நோக்கி அப்புறம் தடவி தடவின்னா பக்கத்தில் வான்னு சொல்லி அவனை தலையில் கை வைக்கிறது அப்புறம் அவனை அணைச்சிக்கிறது உக்கார் அப்படின்னு சொல்கிறது எப்படி அம்மா வந்து குழந்தைக்கு சமாதானம் சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறாளோ அது மாதிரி இவரும் குருநாதரம் அவனை தடவி அதுக்கு தான் ஸ்பருஷதீஷன் தலையில் கை வைக்கிறது தலையில் கை வைக்கிறது அப்புறம் அணைத்து கொள்வது இதெல்லாம் செய்கிறது அப்போ தடவி சந்நிதி இருத்தி சந்நிதி இருத்தினா அப்படி உட்கார் என் முன்னாடி உட்கார் சந்நிதி இருத்தி தன் முன்னால் அமர்த்தி கொண்டு இதெல்லாம் இன்றைக்கும் சம்பிரதாயங்களில் செய்யப்படுறது அடுத்த சிஷியனை எடுத்துக்கிறபோது மட்டத்துலையெல்லாம் மடங்களையெல்லாம் இதெல்லாம் செய்யப்படுகிறது எல்லாம் முறையாகவே இது ஒரு சடங்காகவே செய்யப்படுகிறது தன் அகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி இந்த நாளும் செஞ்சாகணும் நாளும் செஞ்சாகணும் நாளில் ஏதோ ஒன்று பண்ணால் போகிற சங்கல்ப தீட்சை கொடுத்துட்டாருன்னு சொல்லிக்கலாமே அவர் எனக்கு சங்கல்ப தீட்சை நல்லா பார்த்தார் அந்த பார்த்தார் அந்த சுவாமி எப்படியே வந்தார் பெரிய மட்டாதிபதி இவர் போனார் இப்படி இப்படி கையை கூப்பிட்டு நின்று இருந்தார் அவர் இவரை மாத்திரம் கொஞ்சம் நேரம் நல்லா ஒத்து பார்த்தார் பார்த்தோன்னே இவர் சொல்கிறார் எனக்கு வந்து சட்சு தீட்சை கிடச்சி போச்சுங்க அப்படிங்கிறது அது சக்ஷு தீக்ஷை அவரை வந்து அவர் தொடுறார் தொட்டுட்டார்னா அப்புறம் வந்து ஸ்பர்ஷ தீட்சை கிடச்சி கொடுத்தோம் அப்போ தொட்டால் ஸ்பர்ஷ சங்கல்பதீட்சை நமக்கு தெரியாது நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒன்னும் வாயத்திறந்து சொல்ல நான் மனசார நினச்சிருக்கேன்னு சொன்னால் தானே தெரியும் ஆனால் இந்த தீட்சையெல்லாம் போகாது இந்த தீட்சையெல்லாம் சம்பிரதாயம் தான் இதெல்லாம் வந்து சைக்காலஜி இதெல்லாம் வந்து மன மனசில் சொல்கிறது ஆன்மீக சக்தியை உணர்த்துறதுக்காக பண்ணுறது சிலதெல்லாம் அதிர்ஷ்ட சக்தியை சேர்ந்தது சிலதெல்லாம் மனோ தத்துவத்தை சேர்ந்தது அதிர்ஷ்ட சக்தியும் மனோ தத்துவம் சேர்ந்து இந்த விஷயங்கள்லாம் இதுலேயே முடிஞ்சு போய்டாது அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணணும் அதுதான் ரியல் தீட்சை சொல்லிக் கொடுக்கணும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் படித்ததை பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் உண்மையான தீக்ஷை அந்த தீட்சை பண்ணால் மற்ற தீட்சையெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதனால் அடுத்த தீட்சை வந்து வாக்தீக்ஷா உபதேச தீட்சை அதான் வாக்தீக்ஷை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் சங்கல்ப தீக்ஷா சக்ஷதீஷா ஸ்பருஷ தீக்ஷா அப்புறம் வாக்தீக்ஷா உபதேசம் பண்ணுறது அதுதான் மெயின் தீக்ஷை அந்த வாக் தீட்சை தான் பரிபூர்ண திருஷ்டபலன் மற்றதெல்லாம் சங்கல்பதீக்ஷை அதிருஷ்டம் சக்ஷுதீக்ஷையும் ஸ்பர்ஷதீக்ஷையும் சைக்காலஜி மனோதத்துவம் வாக்தீக்ஷை வந்து திருஷ்டபலம் நமக்கு டீச் பண்ணுறார் நம்மளை வந்து ஞானி ஆக்குறார் நம்மளை சுதந்திரமாக்குறார் தான் ஒரு ஸ்லோகம் இருக்குது திருஷ்டாந்தோ நைவதுஷ்ட திரிபுவன ஜடரே சத்குரோர் ஞானதாது ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்குது திருஷ்டாந்தோ நைவதுருஷ்டா எக்ஸாம்பிளே கிடைக்கலையாம் திரிபுவன ஜடரே இந்த மூன்று உலகத்திலும் ஞானத்தை கொடுக்குற குருவுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்கிறது தான் சரி இருக்கிற அந்த தங்க ஸ்பரிச வேதியை எடுத்துக்கலாமா ஸ்பரிசே அந்த ஸ்பரிஷ வேதின்னு ஒன்று இருக்குது அது தொட்டதெல்லாம் தங்கம் ஆயிடும் இரும்பையோ மற்ற லோகங்களை தொட்டால் தங்கம் ஆயிடும் அந்த திருஷ்டாந்தமும் சரி இல்லைன்னு விட்டார் ஏன்னா ஸ்பரிச வேதிக்கு மற்றதை தங்கமாக்க முடியும் ஆனால் தங்கமாக்கினத்துக்கு தங்கமாக்கக்கூடிய சக்தியை கொடுக்க முடியாது ஸ்பரிசத்து வேதிக்கு கொண்டு இரும்பை தங்கமாக்கலாம் ஆனால் அந்த இரும்புக்கு இன்னொன்று இரும்பை தங்கமாக்குற சக்தி கிடையாது ஆனால் குரு அப்படி இல்லையாம் இவனுக்கு வந்து தங்கமாக்குறது மாத்திரமில்லை அவனுக்கு அவனை ஞானி ஆக்கிறது மாத்திரமில்லை அவனை ஞானத்தை கொடுக்கும்படி பண்ணுறார் அதனால் குருவுக்கு ஈக்குவலாக திருஷ்டாந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்லோகம் திருஷ்டாந்தோ நைவதிருஷ்டா சக்ஷுதீக்ஷா ஸ்பருஷ தீக்ஷா அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் ஆமை மீன் பறவை போல ஆமை ஆமை என்ன பண்ணுமா கரையில் முட்டையை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே நினைக்குமா அப்படி சொல்கிறாங்க அது நினச்சதுன்னா அப்படி தானாகவே அங்கே பொறிஞ்சிடுமா அந்த முட்டை ஆமை தண்ணீருக்குள்ளே கொண்டு கரையில் இருக்கிற முட்டையை பற்றியே நினைக்குமா அப்படி நினைக்க நினைக்க அங்கே இருக்கிற முட்டை தானாகவே இதாகிடும் அப்படி ஒரு இது சொல்கிறாங்க என்ன தானாகவே இது பண்ணிக்கிறது அந்த ஆமை முட்டை வந்து தானாகவே வெடிச்சுக்கிறது இது வருது அப்புறம் மீன் மீன் என்ன பண்ணுமா முட்டையை பார்த்துக்கிட்டே தான் இருக்குமா முட்டையை பார்க்குமா இது நினைக்கும் ஆமை நினச்சாலே முட்டை குஞ்சு பொறிச்சிடும் மீன் வந்து முட்டையை பார்த்துக்கிட்டே இருக்குமா கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ பார்க்குறதுனால இந்த முட்டை குஞ்சு பொறிக்கும் பறவை போல பறவை என்ன பண்ணும் அடகாக்கும் தடவி தடவி அது சூடு பண்ணி பண்ணி பண்ணி இது பண்ணும் ஆக மீன் வந்து இது ஆமை வந்து சங்கல்பதீட்சைக்கு திருஷ்டாந்தம் மீன் வந்து சக்ஷு தீட்சைக்கு திருஷ்டாந்தம் பறவை வந்து ஸ்பர்ஷ தீட்சைக்கு திருஷ்டாந்தம் பறவை போல் ஐயன் ஆமை அன்னதன் சிசுவை ஆமை மீன் பறவை போல் தன்னகம் கருதி தனகத்தில் பாவிப்பது போல தன்னகம் கருதி அஜானம் ஒழிந்து அவன் தனது நிஜரூபமாகும்படி தமது திருவுள்ளத்தில் பாவித்து மீன் போல மீனானது தனது சினையை பார்ப்பது போல நோக்கி அவனது சஞ்சித வினைகள் கெடும்படி அனுபூதியோடு கூடி விளங்கா தனது கிருபா வீக்ஷணத்தால் ஈக்ஷித்து ஈட்சித்து நோக்கிங்கிறதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு ஈட்சித்து பறவை போல பறவையானது தன் சிறகினால் முட்டையை தடவுவது போல தடவி முடிவான ஆன்ம விச்சாரம் இவனுக்கு உதயமாகவென ஆகுகவென ஹஸ்த மஸ்தக சஞ்சோகம் செய்து ஹஸ்த மஸ்தக சஞ்சோகம் ஹஸ்த மஸ்தகம்னா என்ன ஹஸ்தம்னா கை மஸ்தகம்னா தலை சஞ்சோகம்னா சேர்க்கறது ஹஸ்த மஸ்தக சஞ்சோகம் செய்து தடவிங்கிறதுக்கு இந்த அர்த்தம் எழுத ஹஸ்த மஸ்தக சஞ்சோகம் செய்து அப்போ அவ்வளவு பழக்கத்தில் இருக்குது தமிழ் சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருதம் வந்து இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிராமணர்கள் இல்லை படித்தவங்கள்லாம் பிராமணர்கள் இல்லாதவர்கள் தான் படித்தது இதெல்லாம் இந்த நூல் அப்போ எவ்வளோ சம்ஸ்கிருத பதங்கள் பழக்கத்தில் இருந்திருக்கு பாருங்கள் எல்லார்டையும் ஹஸ்தமஸ்தக சஞ்சோகம் செய்து அப்புறம் சந்நிதி இருத்தி எதிரே இருக்க வைத்து எல்லாம் சொல்லிவிட்டு பண்ணி அதுக்கு பிறகு சொல்கிறார் உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் உன்னுடைய பிறவி பிறவி மாற்றும்னா இந்த இடத்துல உன்னுடைய சம்சார துக்கம் உன் பிறவியவே மாற்றி விடுவேன் நான் ஜாக்கிரதாக புரிஞ்சுக்கணும் உன்னுடைய பிறவி வந்து நீ வந்து உன்னை நினச்சிட்டு இருப்பேன் நான் ஒரு ஈன பிறவியாக போயிட்டேனா ஒரே துன்பப்பட்டுருக்கேன் என்னோடய கதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பிறவியவே நொந்துக்கிறோம் இல்லையா இல்லை உன்னுடைய பிறவி பயனுள்ள பிறவியாகும்படி நான் மாற்றி விடுவேன் பெற்ற பிறவியை பயனுள்ள பிறவியாக பெற்றோம் என்று நீ உணரும்படி நான் செய்வேன் இப்போ உன்னுடைய துன்பத்தை மாற்றும் நீக்கும்னு அர்த்தம் உனது சம்சார நீக்கும் உபாயம் ஒன்று உண்டு உபாயம் ஒன்று இருக்கிறது அதுக்கு உபாயம் இருக்குப்பா சொல்வேன் அதை வந்து நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்போ நான் இதை சொல்லுவேங்கிறார் இது பிரதிஜை உனக்கு நான் உபதேசம் செய்ய தயார் கவலைப்படாதே நீ எந் துக்கத்தோடு வந்திருக்கே மாபயிஷ்ட வித்வன் தவ நாஸ்தி அபாயஹா விவேக சூடாமணியில் படித்தோம் ஹே வித்வன் ஓ வித்வானே மாபிஷ்ட பயப்படாதே தவ அபாயா நாஸ்தி உனக்கு அபாயம் இல்லை சம்சார சிந்தோகோ தரணே உபாய அஸ்தி இந்த சம்சாரக் கடலை கடப்பதற்கு நல்லதொரு உபாயம் இருக்கிறது ஏனைவ யாத்தா எதையோசிய ஒரு உபாயத்தை கையாண்டு மேலோர்கள் பெரியோர்களெல்லாம் இதை கடந்தார்களோ தமேவ மார்க்கம் தவ நிர்திசாமி அதே வழியை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்லோகத்தில் அதை இங்கே நினைவுபடுத்திக்கலாம் சொன்னது கேட்பாயாகில் ஒரு கொஸ்டின் போட்டார் சொன்னது கேட்பாயாகில் நிறைய பேர் கேட்க அதனால் வந்து சொன்னது கேட்பாயாகில் சொன்னதை கேட்டையானா தொடர் பவம் தொலையும் என்றான் இந்த பிறவிதோறும் வந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பவம் பவம் என்றால் துன்பம் சம்சார தொடர் பவம்னா அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா தூங்கி எழுந்திருக்க எந்திரிக்க தினம் துன்பம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது பிறவிதோறும் துன்பம் தொடர்கிறது நாள்தோறும் துன்பம் தொடர்கிறது அல்ல தொடர்பவம் தொலையும் என்றான் சொன்னது கேட்பாயாகில் யான் உபதேசிப்பதைத் தவறாமல் அனுஷ்டிப்பாயாகில் அனாதிகாலமாய் உன்னை தொடர்ந்து வந்துள்ள தொடர்பவம்னா அனாதிகாலமாய் உன்னை தொடர்ந்து வந்துள்ள சம்சாரமானது தொலையும் என்றான் நிவர்த்தியாயிவிடும் என்று அருளிச் செய்தார் அன்னை தன் சிசுவை எனவும் பாடம் உள்ளது போட்ட உளது அது நான் ஒத்துக்கலேங்கிறாரு அன்னைதன் சிசுவை எனவும் பாடம் உளது சொன்னது கேட்பா யாகில் என்றது அவனது இயற்கை குணம் சோதித்தற் பொருடென்க சொன்னது கேட்பாயாகில்னா என்ன சொல்கிறான் பார்ப்போம் பதில் சொன்னது கேட்பா யாகில் தொடர்பவம் சொன்னதை கேட்பான்னா அவன் பதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் உடனே ஜஸ்டிஃபை பண்ணுறோம் இல்லையா டக்குறேன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொன்னோம்மானா சொன்னது கேட்பேன் நான் சொன்னது கேட்காம இருக்க போகிறேன் அப்படின்ட்டு உடனே பதில் சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அதுலேருந்தே தெரிஞ்சு போய்டும் சொன்னதை கேட்க மாட்டார் சொன்னது கேட்பையா அப்படின்னு கேட்டால் சொன்னது என்ன கேட்குற பழக்கம் இல்லையா என்ன அப்படின்னு நான் உடனே சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அது உடனே என்ன ஆகும்னு கேட்டால் கேட்குறது அர்த்தத்தை கொடுக்கும் அது இல்லை குணம் சோதித்தாரான் என்ன என்ன பதில் சொல்கிறான் பார்ப்போங்கிறதுக்காக இயற்கை குணம் சோதித்தார் சோதித்தர் பொருட்டென்க ஆக இந்த பாடலோடு இதை முடிக்கிறேன் அன்னை தன் சிசுவை நோக்கி ஐயன் ஆமைமீ அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உண்ணது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் அதெல்லாம் போகும் சொன்னார் நீ அடுத்தது அவனுடைய சிஷியனுடைய அவனுடைய வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் அதை கேட்டவுடனே அவன் ஒரே சந்தோஷம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாரு சொல்லி ஒரே சந்தோஷம் அது அடுத்த பாடல பார்க்கலாம் ஐயனே எனது நின்று அனந்த ஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி கோர் சய்ருக்காணேன் திருவடீ போற்றி போற்றீ ஈஷரோ குருராத் மூதவி வோமவா திணாமூரே நம ஓம் ஷாந்தா்ஷாஹரி ஓ